வணக்கம் நற்றினையின் ஒருச்சியிலிருந்து அனுப்பதால் தான் உலகம் இயங்குகிறது என்று நம்புதல் வேண்டும் கடவுளை காட்டு என்றால் உடம்புக்குள் இருக்கும் உயிரை காட்டு என்று கேளுங்கள் ஆம் உயிர் இருப்பதால் தான் உடம்பு அசைகிறது என்று போல் கடவுள் இருப்பதால் தான் உலகம் இயங்குகிறது என்று நம்புதல் வேண்டும் கடவுளை காட்டு என்றால் உடம்புக்குள் உயிரை காட்டு என்று கேளுங்கள் என்கிறார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நன்றி வணக்கம்